ீரவே நமனா மீளித்தம் தமீஸ்ரீ குரவே நமர்மா மகேஸ்வர பரம் ப்ரம தைரவே நம ஜமம் வப்திச்சிராச்சரம் தின தஸ்மீ நம சின்மயம் வபம் தைலோக்கியம் சராச்சம் தன்தை நமத்ன तस्मै तस्मै श्री गुरवे शांतं तस्मै श्री गुरवे गुरवे व्योमातीतं निरंजनं, ராஜித்தபாம்பீரவே நமச்சைத்தியம் வோமாஜனீரவே நம विदाहिने आत्मज्ञानप्रदानेन श्री गुरवे नमः सारसंपदः ஆமான தீரவே நம சோஷம் பிந்தோச்சா சார்ப்பாக்கம் சமிய தீரவே न நோரம் தம் நுரோரதிக்கம் தப்பா நாஸ்து ீரவே நம மீஜ மதுகுருகு மதூத்தமீரவே நமராதிரம தீரவே நம மேவேச்சா ேவியமே மமதேவிர பூர்வம் யோ வை வேதாக பிரிணோதி தமீ தகும்மதேவிரை சரணமே ஓம் நமோ விதையயக்கூஷிபோ மஹ நமோ குருப்பலவரோவாஹமஸ் சர்வேஸ்வரனுடைய கிருப்பையினால் சத்குருநாதருடைய அனுகிரகத்தோட கேனோபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத் மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரிஞ்சுக்கப் போகிறோம் உபநிஷத் அப்படின்னு சொன்னால் உபங்கிற சப்தத்துக்கு குருவுக்கு சமீபத்தில் அப்படின்னு அர்த்தம் நீன்னு சொன்னால் நிச்சய ஜானம் அப்படின்னு அர்த்தம் ஷத் அப்படின்னு சொன்னால் சம்சார நாசகான்னு அர்த்தம் ஆக உப நீ ஷத் குருவுக்கு பக்கத்தில் போய் இருந்து அவர் பண்ணுற பிரம்மோபதேசத்தை சிரவணம் பண்ணி அதனால் ஜானத்தை பெற்று அந்த சிரவணத்தினால ஞானத்தை அடைஞ்சு நம்முடைய ஜென்ம மரணப் பிரவாக ரூபமான சம்சாரத்தை நாசம் செய்வது என்று தான் உபனிஷத் அர்த்தம் நிறைய அர்த்தங்கள் இருக்குது ஆனால் இந்த அர்த்தம்தான் பிரசித்தமாக சொல்லப்படுற அர்த்தம் ஆக குரு உபதேச நிச்சய ஜானம் நாசகாம்சாரம் போகும் வேணும் பிரம்ம ஜானம் வேணும் அந்த பிரம்ம ஜானத்தை பெறத்துக்கு குருவினுடைய உபதேசம் வேணும் குரு தானா எதையும் உபதேசம் பண்றதில்லை சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயங்களைத்தான் விளக்கி சொல்லி நமக்கு பிரம்மத்தை பத்தின ஜானத்தை கொடுக்கிறார் உபனிஷத் சப்தத்துக்கு இதுதான் அர்த்தம் இந்த உபனிஷத்துக்கு தான் இன்னொரு பேரு வேதாந்தா அப்படின்னு பேர் வேதாந்தோட கடைசி பாகம் இதுக்கு எதிர்ப்பதம் வேத பூர்வகா இப்போ வேதாந்த தெரிஞ்சுக்கிற போதே வேத பூர்வகாங்கிற மனசுல ஞாபகம் இருக்கணும் வேதபூர்வகா வேத அந்தா ஆக உபனிஷத்துக்கு இன்னொரு பேர் வேதாந்தம் இன்னொரு பேர் பிரம்ம வித்யா இன்னொரு பேர் ஆத்ம வித்யா இப்படியெல்லாம் இதுக்கு பேர் உபநிஷத் அப்புறம் ஆச்சாரியாள் பாஷ்யத்துல எல்லாம் சொல்கிற போது உபனிஷத்துங்கிறது பிரம்ம வித்தியை என்று வியாக்கியானம் பண்ணுகிறார் ஆக உபனிஷத்து வேதாந்தா பிரம்ம வித்யா ஆத்மவித்யா எல்லாம் ஒன்று தான் இந்த வேதாந்தத்தில் வந்து அனுஷ்டிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது கடைப்பிடிக்கிறதுக்கு விஷயம் ஒன்றும் கிடையவே கிடையாது நன்றாக தர்மத்தை கடைப்பிடித்தவனுக்குத்தான் வேதாந்தத்தை உபதேசம் பண்ணணும் ஆக கடைபிடிக்கிறதுங்கிறது எப்போவுமே தர்மத்தை மாத்திரம்தான் தர்மத்தை தெரிஞ்சுண்டால் போகாது தர்மத்தை கடைப்பிடிச்சாகணும் பிரம்மத்தை தெரிஞ்சுண்டா போகிறோம் கடைப்பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது கடைப்பிடிக்க முடியாது பிரம்மத்தை கடைப்பிடிக்க முடியாது தான் தெரிஞ்சிக்கத்தான் முடியும் தர்மத்தை கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிச்சு தான் ஆகணும் ஆக வேத பூர்வம் முழுக்க தர்மத்தை உபதேசம் பண்ணுறது தர்மஜானம் கேவல தர்மஜானம் மாத்திரம் பிரயோஜனம் கொடுக்காது தர்ம அனுஷ்டானம்தான் பிரயோஜனத்தை கொடுக்கும் தர்மஜானத்தினால் கிடைக்கிற பிரயோஜனம் ரொம்ப குறைவு அதனால் ஒன்றும் வெறும் ஞானமே தவிர பிரயோஜனம் கிடைக்காது ஆனால் பிரம்மஜானம் அப்படி இல்லை பிரயோஜனவத்தான ஜான சமையவ பரிபூர்ண பிரயோஜனம் ஞான காலத்திலேயே பிரயோஜனம் ஆகையினால் வேத பூர்வத்துக்கும் வேத அந்தத்துக்கும் உள்ள வேதம் நன்றாக தெரிஞ்சுக்கணும் அந்த வேதபூர்வத்துக்கு பேர் எப்படி நம்ம இதை வந்து வேதாந்தம்னு சொன்னோமோ அது வேதபூர்வம்னு சொன்னோம் அதுக்கு இன்னொரு பேர் தர்ம வித்யா அப்படி தான் சொல்லணும் தர்ம தர்ம வித்யா இது பிரம்ம வித்யா அது தர்ம வித்யா இதை ப்ராப்பராக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கலைன்னா நமக்கு குழப்பம் நிறைய வரும் எங்கள் தர்மத்தை பேசணுமோ அங்கே வேதாந்தத்தை பேசுவோம் எங்கள் வேதாந்தத்தை பேசணுமோ அங்கே வந்து தர்மத்தை பற்றி சொல்லிகிட்டு இருப்போம் குழப்பம் ஜாஸ்தியாகிடும் ஆகையினால இந்த கிளியர் கட்டாக தெள்ள தெளிவாக அழகாக பிரித்து புரிஞ்சுக்கணும் இந்த வேதாந்தம்ங்கிறது வேதத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாக்கையிலும் இருக்குது வேதம் வந்து அனந்தம்னு வேதமே சொல்கிறது அனந்தாவை வேதா ஆஹா அப்படின்னு சொல்லி வேதத்திலேயே ஒரு வாக்கியம் இருக்குது ஆனால் இந்த வேதத்தில் இப்போ பிரசித்தமாக இருக்கிறது இந்த சதுர் வேதங்கள் ரிக்கஜுசாம அசர்வனம்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு வேதங்கள் இந்த நான்கு வேதங்களும் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி ஒம்பது நூற்றி எண்பது பிரான்ச் கிளைகள் இருந்ததாக சொல்லுகிறார்கள் இப்போ பழக்கத்தில் ரொம்ப குறைவாக தான் இருக்குது ஒரு 11 ஷாக்கை தான் பழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லுகிறார்கள் அத்தியனம் பண்ணி அனுஷ்டானத்தில் இருந்தால் தான் அது இருக்கிறதாக நாம் அர்த்தம் பண்ணுறோம் வெறும் புஸ்தகத்தில் இருந்தால் அதை வந்து நாம் இருக்கிறதாக அர்த்தம் பண்ணுறது அதிலே நமக்கு நிறைய இப்போ சிரமங்கள்லாம் இருக்குது இப்போ கட்ட கட்டசாக்கையை வந்து அத்தியனம் பண்ணக்கூடியவர்கள் எங்கே இருக்கிறார்கள் தெரியல இது மாதிரி பல சாக்கைகள் தைத்திரிய சாக்கை ரொம்ப பிரசித்தமாக இருக்குது யஜுர்வேதத்தில் எத்தனையோ சாக்கைகள் இருந்திருக்கு அத்தனை சாக்கைகளையும் அத்தியனம் பண்ணக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் அத்தனைக்கும் அதுக்கு தகுந்த அந்தந்த வேதக் கிரமப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் நிறைய குறைஞ்சி போச்சு இப்போ நம்ம கைவசம் இருக்கிறது இந்த அனுஷ்டானங்களும் இந்த சாஸ்திரங்களும் தான் இருந்தாலும் நமக்கு ஒன்றும் பெரிய நம்ம பொறுத்தவரைக்கும் நஷ்டம் வாஸ்ட் சொசைட்டிக்கு எவ்வளவோ லாஸ் ஏற்பட்டுருக்கு ஆகினால் அது பகவானுடைய இச்சை அது பகவானுடைய அது திரும்பவும் ஆகும் அது நமக்கு ஒன்றும் இல்லைன்னா தா தாஜா பூர்வம வேதம் சொல்கிறது ஒரு ஒரு சிருஷ்டியிலேயும் பிரம்மதேவன் எப்படி முன்னால் இருந்ததோ அப்படியே சிருஷ்டி பண்ணுறார் அப்படின்னு சொல்கிறது வேதம் வேதத்தில் நமக்கு பரம விசுவாசம் இருக்குது ஆகையினால இந்த வேதத்தினுடைய ஒரு பாகமாக இந்த உபனிஷத்து இருக்குது இல்லையா அது எதுக்கு சொல்கிறேன் வேதம் நிறைய இருக்குது அந்த வேதத்தில் வந்து நிறைய வேதாந்த பாகங்கள் இருக்குது ஒரு வேதத்துக்கும் ஏகைக்கிய தூஷாசியாம் ஏகைகோபனிஷன் அப்படின்னு சொல்லி முக்திக்கோபனிஷத்துன்னு ஒரு உபநிஷத்தில் ராமர் ஆஞ்சநேயருக்கு சொல்கிறதாக வர்றது அதெல்லாம் பிற்காலத்தில் லேட்டர் உபநிஷத்ஸுன்னு சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரி விஷயம் அழகாக இருக்கு ஏகைக்கியத்து சாக்காயாம் ஏகைக்கோபனிஷன் மதா அப்படி சொல்கிறாங்க ரிக்வேதஸ்ய்து ஏகவிம்சதி ஏகவிம்சதிசியக்காக அஷ்டோத்தருஷோ மாருத்தமஜ சஹசிரசியா ஜாத்தாஷா சாம்ன பரந்தப அசர்வணா சா பஞ்சாஷத் பேதத்தோ ஹரே அப்படின்னு ராமர் ஆஞ்சநேயருக்கு சொல்கிறார் ரிக்வேதத்தில் இரு இருபத்தி ஓரு பிராஞ்ச் இருக்குது கிளைகள் இருக்குது யஜுர்வேதத்தில் நூற்றி எட்டு கிளைகள் இருக்குது சாமவேதத்தில் ஆயிரம் கிளைகள் இருக்கு அசருண வேதத்தில் 50 கிளைகள் இருக்குது ஒரு ஒரு கிளைகள்லையும் ஒரு ஒரு உபநிஷத்து இருக்குது ஏ ஏகை எல்லா உபனிஷத்தையும் படித்து மோக்ஷம் அடையணும்னு அவசியம் இல்லை மாண்டூக்கியம் ஏக்கமேவாலம் முமுக்ஷூணாம் விமுக்தையே மாண்டூக்கியம் ஒன்னே போரும் மோட்சம் அடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிற மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய பெருமையை சொல்கிறதுக்காக சொல்கிற தாப்பி அசித்தம் ஜானம் சேத் தசோபன பட அப்பூண ஜானசிதிக்கலேன்னா பத்து உபனப்படி எல்லாண்டூக்கிய இன்லூட் மாண்டூக்கியேசோபன பட அதுக்கெல்லாம் நம்பர் சொல்லுற ஈஷகேன பிரண்டமாண்டூக்கிய ஐத்தரேய்ச்சாந்தோகியம் ப்கதாரணம் துவோபா மத்தியே சாரம் அஷ்டம் சட்டம் எல்லா உபனிஷத்துக்கள்லையும் நூற்றி எட்டு உபனிஷத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்கிறார் தசோபனிஷத் சொல்லி மாண்டூக்கியம் ஒன்று போகும்னார் அப்புறம் முடியலேன்னா பத்து உபனிஷத்தையும் படின்னு சொன்னார் நூற்றி எட்டு உபனிஷத்து இருக்குதுன்னு சொன்னார் நம்ம லைப்ரரியில் கூட நூற்றி எட்டு புத்தகம் வச்சுருக்கோம் எல்லாருக்கும் ரகசிய உபனிஷத்து சீதோபநிஷத்து என்னெல்லாமோ உபநிஷத்து இருக்குது ஆனால் சங்கராச்சாரியார் பத்து உபனிஷத்துக்கு தான் வியாக்கியானம் பண்ணுறார் இன்னும் ஒரு ரெண்டு உபனிஷத்துக்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுகிறார்கள் அதெல்லாம் வந்து எவ்வளோ தூரத்துக்கு பிராமணிக்கம்னு தெரியல ஸ்வேதாஸ்வத்தர் உபநிஷத் சில நிருசிம்மதாபினி உபநிஷத் இதுமாதிரி உபநிஷத்துக்கெல்லாம் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் நமக்கு அது எவ்வளோ பிராமணிக்கம்ங்கிற சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் இந்த பத்து உபனிஷத்துக்கு மாத்திரம் சங்கராச்சாரியார் பாஷ்யம் பண்ணினார்னு சொன்னால் பிரம்மசூத்திரத்தில் இந்த மந்திரங்கள் தான் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு பிரம்மசூத்திரம் என்ன பண்ணுகிறதுன்னு கேட்டால் உபனிஷத்தினுடைய தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறது உபனிஷத்தினுடைய மெயின் டீச்சிங் என்ன அது கர்மாவா உபாசனையா கர்ம உபாசனை சமுச்சயமா இல்லை கர்ம உபாசனை பிரம்ம ஜானமா பிரம்மஜானம் மாத்திரமா இல்லையாங்கிற விஷயத்தை விசாரம் பண்ணி பிரம்மஜானம் மாத்திரம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறதாக ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணி சொல்கிறார் வேதவியாசர் பிரம்மசூத்திரம் பண்ணினார் உபநிஷத்தோட தாற்பயத்தை நியாயபூர்வமாக நிர்ணயம் பண்ணுறதுக்காக அப்படி நிர்ணயம் பண்ணுறதுக்காக பண்ணதுனால இந்த உபனிஷத்துக்களை மாத்திரம் எடுத்துண்டார் அதிகமாக சாந்தோக்கிய உபனிஷத்தை தான் எடுத்துக்கொண்டு பேசியிருக்கார் ஆகையினால் இந்த உபனிஷத்து இந்த பத்து உபனிஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு சங்கராச்சாரியார் சொல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறேன் அதுதான் பிரம்மசூத்திரத்திலையும் விசாரம் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன் அதில் ஒரு உபனிஷத்து தான் இந்த கேணோபனிஷத் இந்த கேணோபனிஷத் கேனன்னு ஆரம்பிக்கிறதுனால அதுக்கு இந்த பேர் கேன அப்படின்னு மந்திரம் ஆரம்பிக்கிறது ஆகையினால வந்து அதுக்கு பேர் கேணோபனிஷத் அப்படின்னு பேர் வச்சிருக்கு இது வந்து சாமவேதத்தை சேர்ந்தது தலவக்கார சாஹா அப்படிங்கிற ஒரு சாஹை அந்த சாஹையைச் சேர்ந்த உபநிஷத்து ஆக இந்த உபனிஷ இதில் ப தச உபனிஷத்தில் இது ரெண்டாவது ஈஷ கேனன் ரெண்டாவதாக சொல்கிறோம் இந்த ஸ்லோக ஆர்டரில் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது கெட்டதை கேணத்தில் தேடு கெட்டதை கேணத்தில் தேடுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் நீ வந்து ஆத்மாவை மறந்துட்ட மறந்து போன ஆத்மா உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ கெடுத்துனுட்ட கெடுத்துனுட்டேன்னு அர்த்தம் மறந்து போயிட்ட உன்னை தேகமாக நினச்சிக்கொண்டு மனசாக நினச்சிக்கொண்டு புத்தியாக நினச்சிக்கொண்டு அகங்காரம் அமகாரத்தினால நீ சிரமப்படுற ஆகையினால வந்து அதை மறந்து போனதை நீ வந்து கேனோ உபனிஷத்துலேருந்து எடுத்து தெரிஞ்சுக்கோ அப்படி சொல்கிறது இந்த கேபோ கேனோபனிஷத் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உபனிஷத் ரொம்ப நறுக்கு தெரிச்ச மாதிரி பேசுறது ரொம்ப இப்போ ஒரு பாஷை வந்திருக்கு நச்சுன்னு சொல்கிறது நச்சுங்கிறாங்க இப்போ ஒன்று அது ஒரு புதுசாக ஒரு வந்திருக்கு நச்சுன்னு இருக்குங்கிறாங்க என்னவோ பரவாயில்ல புரிஞ்சால் சரி நறுக்குன்னு நல்லா நமக்கு புரியிற மாதிரி உரைக்கிற மாதிரி சொல்கிறது இது ஒன்றும் நேரடியாக ஜீவாத்மாவோடய லட்சணம் சொல்லி பரமாத்மாவோடய லக்ஷணம் சொல்லி ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்கிறதெல்லாம் பண்ணுறது இல்லை இது நேராக ஆத்ம சைதன்யத்தை புரிய வச்சு ஆத்ம சைதன்யந்தான் பிரம்மன் சொல்லிவிடுறது அவ்வளோதான் அதுதான் இந்த உபரிஷத்தினுடைய விஷயம் நம்ம மந்திரங்களெல்லாம் படித்த அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எப்போவுமே எந்த காரியம் பண்ணாலும் அதுக்கு நிறைய விக்னங்கள் ஸ்ரேயாம்சி விக்னானி பகுவிதானி நல்ல காரியத்துக்கு நானாவித இடையூறுகள் அப்படின்னு தமிழ்லேயே பழமொழி இருக்கு அது மாதிரி அது சாதாரண லௌகிக்க காரியங்களுக்கே விக்னங்கள் ஜாஸ்தி அது மாத்தமில்ல லௌகிக்கத்தில் தான் நமக்கு மனசும் இந்திரிய விஷயங்களும் மனசும் போகிறது இது இந்திரிய விஷயங்களையெல்லாம் போக மனசை இந்திரிய விஷயங்களில் போகாமல் தடுத்து ஆத்ம விஷயமாகவே இதை சிந்திக்கும்படி பண்ணக்கூடிய உபனிஷத்தை படிக்கிற போது நிறைய விக்கிரங்கள் நம்மகிட்ட இருந்தே உண்டு நமக்கு நாமளே சத்ரு அதனால் வந்து ஹிதசத்ரு மடமையாய் குடிகொள்ளு தேம் மட் ஹிதசத்ரு மடமையாய் குடிகொள்ளு தேம்பர் தாயுமானவர் கூடவே இருந்து குழிபறிக்கிற சத்ரு இந்த மந்தக்கரணம் அப்படி சொல்லுவார் தாய்மான்வர் அது மாதிரி இந்த சாஸ்திரம் இப்போ என்ன பண்ணுறது உபனிஷத் படிக்கிறதுக்கு முன்னால் சர்வ தேவதா பிரார்த்தனை எல்லா தேவ பிரார்த்தனை பண்ணி எனக்கு வந்து வித்தியை நல்லா நான் சம்பாதிக்கணும் அந்த வித்தியை எனக்கு நல்லா நிலச்சி நிற்கணும் இந்த ஜென்மா ச ஜென்ம சாஃபல்யம் அடையணும் ஆகிய நல்ல சம்சார நிவிறியை நான் பரிபூர்ணமாக அடையணும் அதுக்காக வேண்டி பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் வேதாந்தம் படிக்கிறவனுக்கு ஈஸ்வர பக்தி இருக்காதுன்னு சில பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க ரொம்ப ஏதோ அறகுறையாக அங்கெங்கேயும் படிக்கிறதுனால அப்படி ஆகிடுறது அப்படி கிடையாது ஈஸ்வர பக்தி இருக்கிறவன் தான் வேதாந்தம் படிப்பான் ஈஸ்வரபக்தி இருக்கிறவனுக்குத்தான் அந்த ஈஸ்வரன் ஆத்மாவோட ஸ்வரூபங்கிறது நன்றாகவே புரியும் மற்ற யாருக்கும் புரிஞ்சிக்கவே முடியாது ஆகையினால ஈஸ்வரனை பிரார்த்தனை பண்ணுறான் தனக்கு இந்த வேதாந்த சாஸ்திரம் கேனோபரிஷத் நன்றாக அர்த்தம் புரிய வேண்டும் அது பிரயோஜனத்தை கொடுக்கணும் தைத்திரியோ உபனிஷத்தில் பார்க்குறோம் இல்லையா சஹ வீரியம் கரவா வகை அந்த வீத்ய வித்யை என்ன பண்ணணும்னா சஹனாபவத்து சகனௌ புனத்து பகவான் நமக்கு ஞானத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் ஞானத்தோட பிரயோஜனத்தை கொடுத்து காப்பாத்தட்டும் நம்ம அத்தியாயனம் ரொம்ப சாமர்த்தியமாக நடக்கட்டும் இப்படியெல்லாம் பிரார்த்தனை பண்ணுகிறது தைத்திரியோபனிஷத் சகனாபவத்து மந்திரம் அதே மாதிரி இந்த சாமவேத உபனிஷத்துலேயும் ஒரு சாந்தி பாட்டம் இருக்குது முதல்ல சாந்தி பாட்டத்தை படிப்போம் அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுப்போம் அப்புறம் மந்திரங்களுக்கெல்லாம் அர்த்தம் பார்க்கலாம் சங்கராச்சாரியருடைய வியாக்கியானம் ரொம்ப சுலபமாக இருக்குது ரொம்ப சுலபமாக சரளமாக இருக்குது வியாக்கியானம் இது இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் ரெண்டு பாஷியம் இதுக்கு எழுதியிருக்கிறதாக பிரசித்தமாக இருக்குது ஒன்று பத பாஷ்யம் இன்னொன்று வாக்கிய பாஷ்யம்னு பேர் பதங்களுக்கெல்லாம் அர்த்தம் சொல்கிறது வாக்கியத்தை டைரெக்டாக அர்த்தம் சொல்லிட்டு போகிறது பதபாஷ்யம் வாக்கிய பாஷ்யம்னு வாக்கிய பாஷியம் இவர் தான் எழுதினாரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகங்கள்லாம் இருக்கு அந்த பாஷா சைலி இதெல்லாம் வைத்துக்கொண்டு சந்திரசேகர பாரதிய சுவாமிகள் ஒரே மனுஷன் பல பாஷையில் சைலியில் பேச முடியுங்கிறார் அதெல்லாம் பார்க்குறோம் லௌகிக விவகாரத்தில் பார்க்குறோம் இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கிறார் அவர் சந்திரசேகர பாரதிய சுவாமிகள் எப்படி இருந்தாலும் சரி நமக்கு வேண்டியது வித்யை ஆக என்னால் அதில் இந்த பதபாஷ்யம் வாக்கிய பாஷ்யம் நின்றிருந்தாலும் நான் பதபாஷ்யத்தோடய அடிப்படையில் தான் சொல்லப்போகிறேன் வியாக்கியானத்தை சொல்லப்போகிறேன் முதல்ல மந்திரத்தை படிப்போம் அப்புறம் அர்த்தம் பார்க்கலாம் ஓம் ஆப்பியுமீ பிராணச்சக்ஷு ஸ்ரோத்ரம் அசோ பலமிந்திரிச்சம்மரா அனராக்கணம் மே அது தம யனத்சு சந்தூ சூாந்திர கட அளி மம அங்கா ஆப்ப தர்மார்த்த காம மோக்ாணாம் ஆரோக்கியம் மூலம் உத்தமம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் முதல்ல சொல்கிறது தர்மார்த்த காம மோக்ஷாணாம் நம்ம இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கணும்னாலும் சரி இந்த உலகத்தில் இந்திரிய சுகங்களை அனுபவிக்கணும்னாலும் சரி இந்த உலகத்தில் புண்ணியங்களை நிறைய பண்ணணும்னாலும் சரி வேதாந்தம் படித்து மோட்சம் அடையணும்னாலும் சரி ஆரோக்கியந்தான் முதல் ஆரோக்கியம் வினா கிமப்பி கருத்தும் நைவ சக்கியது ஆகையினால் சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால உடம்பாரழியின் உயிராரழிவர் திடம்பட ஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே ஆகையினால இந்த உடம்பு ரொம்ப ரொம்ப புனிதமானதுன்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்கிறது இதை ரொம்ப சம்ரக்னம் பண்ணணும் இதுக்கு வியாதி வந்துடக்கூடாது அன்னத்தினால் நம்ம பண்ணுற அக்கிரமத்தினால் நம்ம உண்டு பண்ணிக்கிற வியாதி அப்புறம் வந்து நமக்கு கர்மாவனால வர்ற வியாதிகள் இப்படி ரெண்டு வகையாக இருக்குது ஆக எந்த வகையிலையும் நமக்கு சரீரத்தில் பிரச்சனையும் இருக்கக்கூடாது சாஸ்திரம் படிக்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு மணி நேரம் படிக்கிறோம்னு சொன்னால் நமக்கு மனசு முழுக்க இந்த சரீரத்தை எதையும் நினைக்காமல் இந்த சாஸ்திரத்தையே நினைக்கும்படி பண்ணணும் அப்போ நம்முடைய அங்கங்கள்லாம் பலமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மம அங்காணி அங்கானினா எல்லா அவயவங்களும் சுண்டு வரலருந்து தல வரைக்கும் ஒரு பகுதி கூட தோஷம் கஷ்டம் இருக்கப்படாது ஆப்பியாயந்தூ ஆப்பியாயன் தூன்னா பாதுகாக்கப்படட்டும் சம்ரட்சிக்கப்படட்டும் ப்ரொடெக்ட் பண்ணட்டும் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வரப்படாது நம்ம சரீரமே நம்ம படிப்புக்கு ஞானத்துக்கு இடைஞ்சலாயிடப்படாது ஆக ஷரீரத்தை பகவான் நல்லா வச்சுக்கிறதுக்கு அனுகிரகம் நம்மளும் பிரயத்தனம் பண்ண மாம் ஆசிரித்திய எதந்தி நம்ம பகவானை சார்ந்திருந்து நம்மளும் பிரயத்தனம் பண்ண போகிறோம் யோகாபியாசம் பண்ணுறது எக்ஸசைஸ் பண்ணுறது வாக்கிங் போகிறது எல்லாம் பண்ண தான் भगवानु பகவானும் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படி சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இது நமக்கு நாமளே ஒரு டைப் ஆஃப் செல்ஃப் ஹிப்னாட்டிசம் ஆட்டோசஜஷன் அப்படி சொல்லிக்கிற மாதிரி தான் மம அங்காணி ஆப்பியாயந்தூ அது மாத்திரமில்லை வாக்கு பிராணா சக்ஷு ஸ்ரோத்திரம் அத்தோ பலம் இந்திரியாணி செ சர்வாணி சர்வாணி இந்திரியாணி அதை விளக்கி சொல்றது வாக்கு என்னோட பேச்சை காப்பாத்தட்டும் என்னோட பிராணனை காப்பாற்றட்டும் என்னுடைய கண்ணை காப்பாற்றட்டும் காதை காப்பாற்றட்டும் எல்லாம் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றட்டும் இந்த உடம்பில் இருக்கிற பலம் போயிடப்படாது ஸ்ட்ரென்த்து ஆரோக்கியமாக இருக்கு ஆனால் எந்திரிச்சு நடக்க கூட முடியாதுன்னு அப்படி சொல்கிற மாதிரி இது நட ஆரோக்கியமாக இருக்குது ஆனால் ஒன்றும் வியாதி இல்லை ஆனால் பலம் இல்லை விஜயை கூட தூக்க முடியலன்னா அதெல்லாம் போகாது உனக்கு பலமும் இருக்கணும் அட்லீஸ்ட்டு சாஸ்திரங்களை படிக்கிறதுக்காவது புஸ்தகத்தையெல்லாம் தூக்கிறதுக்காவது பலம் இருக்கணும்ப்பா பலம் அவசியம் பலத்தையும் காப்பாற்றட்டும்ங்கிறார் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் காப்பாற்றட்டும் சர்வாணி இந்திரியாணி கடைசியில் முடிச்சு விட்டார் ஆனால் விளக்கி அதுக்குள்ளேயே அது விளக்கி சொல்கிறது வாக்ப பிராண்ச்சுஸ்ரோத்திரம் அசோபலம் இந்திரியா சர்வாணி இந்திரியாணி செ மங்காணி ஆப்பியாயந்தூ எல்லாத்து என்னுடைய அங்கங்கள் இவை அனைத்தையும் பரமேஸ்வரன் சம்ரட்சிக்கட்டும் அது மாத்திரம் இல்லை சர்வம் ஔபிஷதம் பிரம்ம வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாலேயே சொல்றான் உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரம்மன்தான் எல்லாமே சொல்ல போனால் இந்த உடம்பு உலகம் உடம்பு எல்லாம் பகவான் தான் பிரம்மனுக்கு வேறாக எதுவும் கிடையாது சமுத்திரத்துக்கு வேறாக அலைகள் இல்லை அதை போல பிரம்மத்துக்கு வேறாக இந்த அனித்தியமான பதார்த்தங்களும் இல்லை அந்த நித்தியமான அத்வைத்தமான அந்த பதார்த்தத்தில் தான் துவைத்தமான அனித்தியமான பதார்த்தங்கள் கற்பிக்கப்பட்டிருக்குன்னு வேதாந்தம் உபதேசிக்க போகிறது உபதேசிச்சிருக்கு நம்ம படிச்சிருக்கோம் பல உபனிஷத்துக்கள் சர்வம் அவுபிஷதம் பிரம்ம எல்லாமே உபனிஷத்தில் சொல்லப்பட்ட பிரம்மன் தான் இவனுக்கு இன்னும் கிளியர் இல்லை தெளிவு கிடையாது இந்த சிஷ்யனுக்கு ஆனால் அவன் என்ன சொல்கிறான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கான் இந்த இது என்னது பிரம்மன் பிரம்மன் ஒன்று இருக்கான் வேதாந்தத்தில் சொல்லியிருக்கு அதை தெரிஞ்சு நட்டா நமக்கு சம்சாரம் எல்லாம் போயிடும் எஸ் எ பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத்தேவ அப்படிலாம் நிறைய அங்கங்கே ஸ்லோகங்கள்லாம் கேட்குறோம் கிரமமாக படிக்கலை ஆனால் கேள்விப்பட்டிருக்கான் அதனால தான் நம்ம கல்ச்சர் வந்து தயானு சுவாமி சொல்லுவார் நம்ம கிராமத்தில் போய் ஆறுமுகத்துக்கிட்ட கேட்டால் கூட சொல்லுவான் கடவுள் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் உலகம் முழு எங்கேயும் இருக்கார் கடவுள் எங்கே இருக்கார்னு எப்படி கேள்வது அது அவ்வளோ தூரத்துக்கு நம்ம தேசத்தில் அந்த கல் அந்த வியா விஷயம் வியாபிச்சிருக்கு அப்போனா ஏன் கோயிலுக்கு போகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லணும் ஆனாலும் எல்லாம் சர்வ வியாபியாக ஈஸ்வரன் இருக்கிறான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இப்போ இவன் சொல்கிறான் சர்வம் அவுபிஷதம் பிரம்ம எல்லாமே உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரம்மந்தான் பிரம்ம அகம் பிரம்ம மா நிராகுரியாம் நான் பிரம்மத்தை வந்து நிராகரிச்சுவிடக்கூடாது பிரம்மமாவது ஒன்றாவது அது கண்ணுக்கும் தெரியல காதுக்கும் கேட்கலேங்கிறீங்க என்னமோ சாஸ்திரம் சொல்கிறதுங்கிறீங்க யாருக்கு தெரியும் பிரம்மன் பிரம்மன் பிரம்மன் சொல்லிகிட்டே இருக்கீங்களே அது கருப்பாக இருக்குமா சேப்பாக இருக்குமான்னா அதுக்கு நேரம் அது எதாது சப்தமாவது கேட்குமா அப்படின்னு கேட்டால் எதா தியானம் பண்ணால் எதாவது ஒலியாவது வருமா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாதுங்கிறீங்க ஒன்றுமே புரிபடலேங்கிற போது பிரம்மன் இருக்கான்னு சந்தேகம் வந்துவிடுறதுன்னா அதனால்தான் கிருஷ்ணன் சொன்னார் சம்சையாத்மா வினஸ்யதி அடிக்கடி சொல்கிறார் சந்தேகப்படாதே சந்தேகப்படாதே சந்தேகப்படாத இருக்கா இல்லையா அந்த சந்தேகமே உனக்கு இருக்கக்கூடாது சந்தேகம் வரும்னு தெரியுது ஆனால் சந்தேகப்படவே வேண்டாம் நிச்சயமாக இருக்குது ஆகையினால் எதுக்கு சொல்கிறன்னா ஒரு நாளும் பிரம்மனைனா நிராகரிச்சுவிடக்கூடாது எல்லாம் பிரம்மன் தான் நான் பிரம்மனை நிராகரணம் பண்ணக்கூடாது நிராகரிக்கக்கூடாதுன்னா நான் பிரம்மன் வந்து இல்லைன்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு சங்கராச்சாரியர் சொல்ல போகிறார் கர்மகதி மூணுன்னு சொல்ல போகிறார் படித்தா தெரியும் விஷயங்கள்லாம் இந்த பாஷ்யத்திலேயே வருது கர்மகதி மூணுன்னு சொல்கிறார் இருக்கட்டும் ஆக மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோத் பிரம்மனும் என்ன நிராகரிச்சு இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன் பிரயத் பிரம்மனை நான் தெரிஞ்சுக்கிற பிரயத்தனத்தை நான் விட்டுவிடக்கூடாது பிரம்மனும் தன்னை எனக்கு புரிய வைக்கிறதுக்கான அனுகிரகத்தை விட்டுவிடப்படாது கடவுளும் தன்னை நான் உணரணுங்கிறதுக்கு எனக்கு அவர் அனுகிரகம் பண்ணணும் நான் வந்து பிரம்மனை தெரிஞ்சுக்கிற பிரயத்தனத்தை நிறுத்தி விடப்படாது நான் வேதாந்த அத்தியனம் பண்ணி பண்ணி பிரம்மனை நான் வந்து தெரிஞ்சுக்கிண்டே ஆகணும் ஆயில் இது என்னப்பா ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறது ஒரே போராக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது நியூஸ் பேப்பராக படிக்கிறது படித்தா அது இன்னும் கூடி விடுறது அதனால் பொறுமையாக படிக்கணும்னு அர்த்தம் இதுக்கு ரொம்ப பொறுமை தேவைப்படுறதுன்னு அர்த்தம் ஏன்னா கிருஷ்ணர் சொன்னார் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்யாத் ஜானயஜ்பரந்தப்ப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஜகி ஞானேன சதிருஷம் பவித்திரம் மிக வித்தியதே தத் ஸ்வயம் யோக சம்சித்தா காலேன ஆத்மனி விந்ததி நீ நிச்சயமாக நீ தெரிஞ்சுப்பே அதுக்கு டைம் இட் வில் டேக் டைம் சொல்கிறோம் இல்லையா அதுக்காக அதுக்கு நேரம் எடுக்கும்பா நீ பொறுமையாக படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் படிச்சுன்று புரியும் இன்னைக்கு புரியாட்டா கூட பத்து வருஷம் ஆனால் புரியும் இல்லாட்டி போகிறது அடுத்த ஜென்மாவில் புரிகிற போது புரியட்டுமே எந்த ஜென்மாவில் புரிகிறதோ புரியட்டும் நீ அதை நிறுத்தார் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து படிப்பு ஒரு வீண் போகாதுங்கிறார் வள்ளுவர் ஜென்மாவுக்கு தொடரும்ங்கிறார் பணம் வன வீடு காசெல்லாம் வராது தர்மமும் அதர்மம் பண்ண அக்கிரமும் தொடரும் பண்ண புண்ணியமும் தொடரும் பாபமும் கூட வரும் அதே படித்த படிப்பும் கூட வரும் ஒன்றும் வீண் போகாது அல்ல மாகம் பிரம்ம நிராகுறியாம் மாமா பிரம்மன்ிராகரோத் இந்த வாக்கியத்தை ஞா வச்சுக்கணும் நான் வந்து பிரம்மனை புரிஞ்சுக்கிறதை நிறுத்தப்படாது பிரம்மனும் தன்னை உணர்த்துறதில் எனக்கு நிறுத்திடக்கூடாது அனுகிரகம் பண்ணுறதை விட்டுவிடக்கூடாது அவர் அனுகிரகம் பண்ணிட்டு தான் நம்ம கேட்டுக்கிறோம் அனுகிரம் பண்ணிட்டோம் அனுகிரகம் பண்ணட்டோம் சொல்லிக்கிறோம் அவர் எப்போது அனுகிரக பூர்ணம் அவர் அவரோட வேலையே அதுதானே அனுகிரகம் பண்ணுறது தானே அவரோட காரியமே நம்ம அனுகிரகம் பண்ணுற மாதிரி நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அனுகிரகம் பண்ணுறார் அதுக்கு என்ன இருக்கிறத எடுத்து கொடுக்குறதுக்கு அவருக்கு என்ன கஷ்டம் நம்ம எதாவது கொடுத்தா தான் கொடுக்க முடியாது இருக்கும் பாருங்கள் கொடுக்காமல் கொடுக்க முடியாது நம்ம நிறைய பூஜை பண்ணணும் நிறைய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் அப்போ அவர் பண்ணுவார் இல்லாட்டி சும்மா தூக்கி கொடுத்துட்டா அதுக்கு இன்னும் மதிப்பு இருக்குது அதில் உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே இப்படி ஒரு பாட்டே இருக்கேன் உனை எனதுள் அறியும் அன்பை தருவாயே அதுதான் ஏன மா மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோத் இந்த மா வந்து அகம் பிரம்ம மா நிராகுரியாம் பிரம்ம மா மா நிராகரோத் ரெண்டுமா இருக்குது மாமா இருக்குது மாகம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோத் ரெண்டு மாமா இருக்கே என்னப்பான்னா ஒரு மா அவ்யம் ஒரு மா தீய விபக்தி ஏகவச்சனம் மாம் மா ஆம் நௌ அஸ்மா ஆகையினால அந்த மா கிளைவியம் மாஸ்மார்த்த அங்கே மாங்கிறது அர்த்தம் வேற ஆனாலும் மாங்கிறது இந்த இடத்துல தித்தீயா தித்தீயா விபக்தி ஏகவச்சனம் ட்விதீயம் ரூபம் மாம் மா அப்படி சொல்லணும் தித்தீயம் ரூபம் பிரதமம் ரூபம் த்த்தீயம் ரூபம் ஆவாம் பிரதமம் ரூபம் நௌ த்விதீயம் ரூபம் அப்படி சொல்லணும் மாமா பிரம்ம நிராகரோத் அநிராகரணமஸ்து அநிராகரணமஸ்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிறான் ஏன்னா இது அவ்வளவு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியுது விட்டுடுவோம் விட்டுடுவோம் நமக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து ஃபெட்டப்பாக என்ன பண்ணிவிடுவோம்னா விட்டுடுவோம் ஆக என்னால் அநிராகரணம் அஸ்து அநிராகரணம் நீயும் தேடுறதை நிராகரிச்சு விடாதே அநிராகரணமஸ்துங்கிறத பிரயத்தனத்தை எம்ஃபசைஸ் பண்ணுறது நான் வந்து ஒரு நாளும் எனக்கு புரியலேன்னு சொல்லிவிட்டு விட்டுவிடக்கூடாது என்னன்னாலும் சரி செத்தாலும் பரவாயில்லை நல்ல காரியம் தானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த வித்தையை தெரிஞ்சுக்கிறதுலையே இருக்கணும் சக வீரியம் கரவா வகை அதுதான் அநிராகரணமஸ்து அநிராகரணமஸ்து தத் தர்மாக தே மயிசந்து தே மயுச்து அதாவது இதனுடைய வரிக்கு என்ன பொருள்னு கேட்டால் உபனிஷத்தில் வந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கு என்ன யோக்கியதைகள் வேண்டுமோ அந்த யோக்கியதைகள் எனக்கு வரட்டும் அது மாத்திரம் இல்லை வேதாந்தம் படித்தா என்னெல்லாம் குணங்கள் இருக்குமோ அந்த குணங்களெல்லாம் எங்கிட்ட இருக்கட்டும் ஸ்தித பிரஜ லக்ஷணம் இப்போ ரெண்டு அர்த்தம் பண்ணிக்கணும் சாதன சதுஷ்டய சம்பத்தின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அது ஒரு பக்கம் அப்புறம் வந்து என்ன என்னது குணாதீத்த லட்சணங்கள் பராபக்த லட்சணங்கள் கீதையில் சொன்ன பராபக்தி லக்ஷணம் குணாதீத்த லட்சணம் ஸ்தித பிரஜ லக்ஷணம் எல்லாம் எனக்கு வரட்டும் அப்படின்னு ஆக ஆத்மனி நிரத்தேய உபனிஷு ஏ தர்மாக தே மயி சொத்து அந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ற எனக்கு ஆத்மனி நிறத்தே மயி ஆத்மனி நிறத்தே மயி ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் எல்லாம் விட்டுவிட்டேன் சர்வசங்க பரித்தியாகம் பண்ணிவிட்டேன் ஒரு சன்னியாசின்னு வச்சு சன்னியாசி இல்லாட்டா கூட கிரகஸ்தராக இருந்தாலும் இதில் இச்சையோடு வர்றபோது நான் இதெல்லாம் வாண்டான்னு விட்டுவிட்டேன் எனக்கு இதெல்லாம் தேவையில்லை எனக்கு ஆத்மாவைத்தான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக நான் என்ன வாழ்க்கையவே சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் தது ஆத்மனி நிறத்தே மயி உபனிஷு ஏ தர்மாக சந்தி தே மயி சந்து அது எங்கிட்ட இருக்கட்டும் அது எங்கிட்ட இருக்கட்டும் அது எனக்கு அமையட்டும் எனக்கு அமையட்டும் அப்படின்னு பிரார்த்தனை என்ன அழகான பிரார்த்தனை பாருங்கள் என்னுடைய அவயவங்கள்லாம் எனக்கு உபகாரம் பண்ணட்டும் உப அவயங்களை சம்ரட்சணை பண்ணட்டும் பகவான் நான் பிரயத்னம் பிரம்ம விச்சாரம் பண்ணுறதை நிறுத்தக்கூடாது பிரம்மனும் நான் விசாரம் பண்ணுறதுக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அது மாத்திரமல்ல அது நான் விண்ணக்கூடாது அது ரெண்டு தடவை நிராகரண வஸ்து அநிராகரணம் வஸ்து கூடாது கூடாது கூடாது ஒரு நாளும் நான் நிராகரிச்சிடக்கூடாது அது இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுது இல்லாட்டி இந்த மன மந்திரத்தை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்களா அதனால் அது வந்து மனுஷியம் சஹசிரேஷு ரெண்டு கோர்ஸ் நடத்தினா எத்தனை பேர் தேடுறாங்க அதனால் மனுஷியம் சஹசிரஷி எதி சித்தையே எதத்தாமி சித்தாந்த கஷ்டின் மாம் வே மயி சன் மயி சன் தே மயி சத்து தயி சத்து தேமயி சத்து அப்படிம்பாங்க அவங்க சம்பிரதாயமாக சொல்கிறாங்க அதனால் அது வந்து எங்கிட்ட இருக்கட்டும் இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இது தினமும் சொல்கிறது நல்லது இதெல்லாம் சன்னியாசிகள்லாம் தினமும் பாராயணம் பண்ண சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில் விவிதிஷா சன்னியாசிகள் வித்வத் சன்னியாசிகளும் விவிதிஷா சன்னியாசிக்கு வழிகாட்ட வேண்டி இருந்தால் தினம் சொல்ல வேண்டிதான் இதெல்லாம் தினமும் பாராயணம் பண்ணணும் அப்பேற்பட்ட உத்தமமான சாந்தி ஓம் சாந்திஹி சாந்திஹி சாந்திஹி என்னுடைய சரீரம் என்னுடைய மனசு என்னுடைய வேதாந்த அத்தியனத்துக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த சூழ்நிலைகள் இதெல்லாம் வந்து எனக்கு வேதாந்தனாக வேதாந்தம் அந்த காட்டில் படிப்பாங்க அந்த காலத்தில் படிச்சுட்டே இருக்கிறது ஒரு பாம்பு வந்து கடிச்சுடுத்துன்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அது வந்து ஆதி பாம்பு கடிக்கிறது தெரியவே தெரியாது பின்னாடி ஒரு தேழ்ல் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க முதுகு பக்கம் என்ன கண்ணாக வச்சுருக்கு கிடையாது ஒரு பெரிய தேழ்ல் வந்து பழான்னு கொட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்க படிப்பு அல்ல ஆதிக்கம் சுன்ன இந்த இதில் நிருச்சிகிதி உதே உண்டு ஜப்ட் தோத்தேத்திமராட்சசயமூதாக்கி டாக்கி சர்ப்பாபிகித்தியுபிரூபாத்தேஜந்தம் பசியன் மாம் ரூவன் மகாஜனன் ரஷன் இப்படி பிரதே பிரம்மராட்சச யமதூதாக்கினி டாக்கினி சர்பஸ்வாபத நாய்க்கடி சர்பஸ்வாபத விரஷ்டிக தஸ்கராதி காலமெலாம் எழுந்தோம்னா வேஷ்டியே காணமுன்னு வச்சு என்ன பண்ணுறது விருஷ்டிக தஸ்கராதி தஸ்கர உபதிரவாதி உபாத்தா உபதிரவம் பண்ணுறது சர்வே ஜ்வலந்தம் பஷ்யந்தூ அந்த அக்னி ஸ்வரூபமாக இருக்கிற அவரை பார்க்கட்டும் அதெல்லாம் பார்த்தா ஓடி போயிடும் நெருப்பை பார்த்தா இதெல்லாம் ஓடி போயிடும் அதனால் சர்வே ஜ்வலந்தம் பஷ்யந்தூ அதனால நாம் பிரகாஷமாக இருக்கணும் அதெல்லாம் ஓடிணும் மாம் ரக்ஷந்தூ என்ன காப்பாத்தட்டும் சர்வான் மகாஜனான் ரக்ஷந்தூ எல்லாரையும் காப்பாத்தட்டும் யாருக்கும் நாய் கடிக்கப்படாது யாருக்கும் தேள் கொட்டப்படாது அப்படி பிரார்த்தனை நல்ல ஒரு அர்த்தம் தான் அதில் அதுக்கு எதுக்கு சொல்கிறேன் ஆதி பௌத்திக விக்னங்கள் அது வரக்கூடாது படிக்கிறது இடைஞ்சல் இருக்கக்கூடாது அப்புறம் ஆதி தெய்வீகம் ஒரே மழை மழையோ மழை தாங்கவே முடியல மழை இப்போ எங்கன்னே இருந்துன்னு வச்சோம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் தானே அது இப்போ நம்ம அமைதியாக கேட்டுருக்கோம் சோன்னு கேட்டுகிட்டே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம பவர்ஃபுல்லாக மைக்க வச்சுருந்தான் பேசணும் அந்த காலத்தில் அதெல்லாம் ஏது அப்புறம் பூக்கம்பம் மாதிரி ஆதிதைவிக்கனங்கள் இந்த வினங்கள் எல்லாம் போகணுங்கிறதுக்காக த்ஷாந்தி ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஆதி ஆதாத்மிகவினிவத்தியர் ஏகாஷாந்தி ஆதிபத்திக்னியம் ஏகாஷாந்தி ஆதிதைவிக்கனம் ஏகாஷாந்தி த்ரிஷாந்தயா உச்சியந்தே மூன்று சாந்தி சொல்லப்படுறது மூன்று சாந்தி எதுக்கு சொல்கிறோம்னா ஓம் நிறைய இப்போ நான் பார்க்குறேன் கவனிக்கிறேன் ஓம் சாந்தி சாந்தி சாந்தி சாந்திங்கிறாங்க திஷ்ஷாந்திஷாந்தி சாந்தி இல்லை சாந்தி சாந்தி சாந்தி சொல்லி சொல்லி இந்த ராம் மரா மரா மாதிரி மாதிரி திஷா ஓம் திஷ்ஷாம் திஷ்ஷாம் திஷ் சாந்திகின்றான் ஒரு இடத்துல கேட்டேன் தெரியல அதனால் வந்து இந்த சொல்கிற இல்லையா அபராத சஹசிராணி கிரியந்தே அந்த சொல்கிறது கவனித்து பாருங்க தெரியும் அபராத சஹசிராணி கிரியந்தே ஹர்ணிஷம் ஐயா அந்த இடத்துல மூச்சு விட்டுடும் அபராத சஹசிராணி கிரியந்தே அஹர்ணிஷம் மயா அது வந்து பிரிக்க வேண்டியதில்லை அபராத சஹசிராணி கிரியந்தே ஹர்னிஷம் மயா அப்படி சொல்லணும் அந்த இடத்துல மூச்சு விட்டால் ஹர்னிஷம் மயான்னு வந்துடும் மிருத்யோர் முக்ஷி யமா மிருதாத்து அப்படின்னா என்ன அர்த்தம் முக்தி முக்ஷி யமா மிருதாஹாத் அது இந்த இடத்துல மூச்சு விட்டால் போச்சு அதனால் அது வந்து மிருதாதுன்னு ஆயிடும் அதுதான் தப்பாக புரிஞ்சிக்க முடியாது அது சொல்கிறதுக்கு தெரியும் இல்லை சம்ஸ்கிருதம் தெரியாமல் படிக்கிறதுனால இப்படி ஆகிடுது போய்ட்டு போகிறது ஆகா இந்த சாந்தி பாட்டத்தை பகவானோடய அனுகிரகத்தினால படிச்சுட்டோம் குருவினுடைய அனுகிரகத்தினால பகவானுடைய அனுகிரகத்தினால படித்தாச்சு இன்னும் நேராக மந்திரத்தை படித்து அர்த்தம் படிக்கணும் அதுக்கு முன்னால் சங்கராச்சாரியர் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் சுருக்கமாக அதை பற்றி சொல்கிறேன் அதுக்கப்புறம் மந்திரத்தை படிக்கணும் அதாவது நடந்ததை சொல்ல போகிற சொல்கிறார் நடக்கப்போகிறத சொல்கிறார் சங்கராச்சாரியர் ஆக விருத்த விருத்தா விருத்தார்த்தானு கீர்த் கீர்த்தனம் விரத்தார்த்தானு கீர்த்தனம் இந்த உபனிஷத்தை கனெக்ட் பண்ணணும் அதுக்கு பேர் சம்பந்த பாஷ்யம்னே பேர் சாதாரணமாக எந்த இதுலேயுமே சம்பந்த பாஷ்யம் இந்த கர்ம காண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்லிக்கின்றே சொல்ல மறந்துவிட்டேன் உபனிஷத்துக்கு தான் இன்னொரு பேர் ஞான காண்டம் வேதபூர்வத்துக்கு கர்மகாண்டகான்னு பேர் வேத அந்தத்துக்கு ஞான காண்டகான்னு பேர் அது ரொம்ப மெயின் வார்த்தை அது ரொம்ப தெரிஞ்ச விஷயம் அப்போ நம்ம முதல்ல என்ன சொன்னோம் உபனிஷத்துன்னு சொன்னோம் வேதாந்தகான்னு சொன்னோம் பிரம்ம வித்யான்னு சொன்னோம் ஆத்ம வித்யான்னு சொன்னோம் ஞான காண்டகாங்கிறதையும் சேர்த்துக்கணும் அதே மாதிரி தான் இங்கேயும் வேத பூர்வகா தர்ம வித்யா யோகசாஸ்திரம் அப்படின்னு சொல்லலாம் யோகசாஸ்திரம் இல்லாட்டி யோக வித்யான்னு சொல்லலாம் அப்புறம் வந்து கர்ம காண்டகா சொல்லலாம் அப்போ நடந்தது சொல்ற கேனேஷிதம் இத்தியாதி உபனிஷத்து பர பரபிரம்ம விஷயா வக்தவியா இது நவமஸ அத்தியாயசிய ஆரம்ப ஒன்பதாவது அத்தியாயம் தொடங்கப்படுகிறது கேனேஷிதங்கிற ஒரு பாஷ்யத்தை முழுக்க படிக்க போகிறதில்ல அங்கங்கே தேவைப்படுற போது படிப்பேன் ரொம்ப நல்லா இருக்குது அழகாக சுலபமாக இருக்குது படிக்கிறதுக்கே ரமணீயமாக இருக்குது எளிமையாகவும் அழகாகவும் ஆழ்ந்ததாகவும் இருக்குது அதாவது இப்போ பரபிரம்ம விஷயா உபநிஷத்து பரபிரம்மனை சொல்லப்படுற விஷயத்தை சொல்கிற உபனிஷத்து இது இது ஒன்பதாவது அத்தியாயத்தோடு ஆரம்பங்கிறார் இப்போ இதுக்கு முன்னால் எட்டு அத்தியாயம் ஆயிருக்குன்னு தெரிகிறது அதனால் தலைவக்கார சாக்கையில் அது நடந்ததுன்னு சொல்கிறார் அதில் வந்து தலவகாரசாஹீய சாமவேத பிராமணச நவமச அத்தியாயஸ்ய இத்தியர்த்தா அதனால் தலவகாரசா சாஹையைச் சேர்ந்த சாமவேத பிராமணத்தினுடைய ஒன்பதாவது அத்தியாயம் ஆரம்பிக்கிறதுங்கிறார் அது மாத்திரமில்லை ப்ராக்கு ஏதஸ்மாத்து கர்மணி அசேஷத்தகா பரிசமாப்தி பரிசமாபித்தானி கர்மாவைபத்தி நல்லா சொல்லியாச்சு இதுக்கு முன்னால் கர்மாவை இந்த எட்டு அத்தியாயங்களில் கர்மகாண்டம் வந்து நல்லா சொல்லியாச்சு சமஸ்த கர்மாஷிரய பூத்தசியச்ச பிராணச உபாசனானி உப்தானி நிறைய ஹோமங்கள்லாம் சொல்லப்பட்டது அது மாத்திரமில்லை பிராணோபாசனையும் சொல்லப்பட்டது வேதங்களில் பிராண உபாசனை பலமாக இருக்குது நிறைய இடங்களில் அது மாத்திரமில்லை சமஸ்த கர்ம ஆசிரய பூத்தசிய எல்லா கர்மாவுக்கும் ஆசிரயமாக இருக்கக்கூடிய பிராணனை பிரம்மனாக உபதேசம் பண்ணி உபாசனையும் சொல்லி கொடுத்தாச்சு மெடிடேஷன் சகுண பிரம்ம தியானமும் சொல்லப்பட்டது அது மாத்திரமில்லை கர்மாங்க சாம சாம விஷயானிச்ச அந்த அங்கமாக இருக்கக்கூடிய சாம மந்திரங்களும் சொல்லப்பட்டது பாஞ்ச பக்திக சாப்தபக்திக சாம விஷயி அதெல்லாம் நிறைய சொல்றதுனால் ரொம்ப டெக்னிக்கல் நமக்கெல்லாம் அந்த கர்மகாண்டம் தெரிஞ்சா தான் அதெல்லாம் புரியும் கர்மா பண்ணிகிட்டு இருந்தால் புரியும் அதனால அதெல்லாம் தெரியாது அதனால் அது மாத்திரம் இல்லை அனந்தரிஞ்ச காயத்ர சாம வம்சாந்த முக்தங்கிறார் அந்த எட்டு அத்தியாயத்துல என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அழகா முடிக்கிறார் காயத்ர சாம விஷயம் பேசப்பட்டது அது ஒரு உபாசனை காயத்ர சாம விஷயம் தரிசனம் தரிசனங்கிறது உபாசனை வம்சாந்த முக்தம் அந்த குரு சிஷ்ய பரம்பரையும் சொல்லப்பட்டது அங்க சொல்லப்பட்டிருக்கு குரு சிஷிய பரம்பரை சொல்லப்பட்டிருக்கு இங்க குரு சிஷிய பரம்பரை யாரும் சொல்லல சுங்கராஜர் சொல்ல போறார் ஒரு குருவை ஒரு சிஷ்யம் நாடி நான் சொல்ல போறேன் கஷ்டித் கஞ்சித் குருங் கஷ்டிஷ்யா உபசமேத்திய அப்படி சொல்ல போகிறார் அப்புறம் வந்து இப்போ அடுத்தது என்ன சொல்ற இது சம்பந்தம் இது வந்து ஒன்பதாவது அத்தியாயம்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் கர்மத்தில் மூணு கதி இருக்குன்னு சொல்கிறார் வியாக்கியானத்தில் அது நான் பாஷ்யம் படிக்கல நான் சுருக்கமாக சொல்லிடுறேன் ஒரு கதி என்ன சொல்கிறான்னு கேட்டால் சர்வமேதத் யதோக்தம் கர்ம ச ஜானஞ்ச சமய் அனுஷ்டித்தம் சத்வசு சுத்தி அர்த்தம் பவதி இந்த கர்மாவை வந்து நிஷ்காமனா ஒருத்தன் முமுட்சு உப பண்ணினான்னு அவனுக்கு சத்வசுத்தி ஏற்படும் எல்லாம் நல்லா கவனிக்கணும் சங்கராச்சாரியார் கர்மகாண்டமே வேண்டான்னு தப்பாலெல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் தெரியாமல் படித்து சொல்லிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இந்த கர்மாக்களை பண்ணினா சித்த சுத்தி கிடைக்குங்கிறத தெளிவாக சொல்கிறார் விவேக சுடாமணிலையும் நம்ம படிச்சுருக்கோம் சித்தச சுத்தே கர்ம நது வஸ்தூபலப்தயே வஸ்துசித்திர விசாரேட ந கிஞ்சித் கர்மகோட்டிபிஹி ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னென்னு கேட்டால் வந்து சித்தத்தை சுத்தி பண்ணும் பிரம்மனை புரிய வைக்காது பிரம்மனை புரிஞ்சிக்கிறதுக்கு வேதாந்தத்தை விசாரம் பண்ணணும் எத்தனை கோட்டி கணக்கான கர்மா பண்ணினாலும் பிரம்ம ஜானம் வராது பஜகோவிந்தத்துலேயும் சொல்லப்பட்டது குரு தே கங்கா சாகர கமனம் விரத பரிபாலனம் அத்தவா தானம் ஞான விஹீன சர்வமத்தேன முக்தி ந பஜதி ஜென்மசத்தேன ஞானம் இல்லைனா நீ எவ்வளோதான் கங்காசாகர் வரைக்கும் யாத்திரை பண்ணாலும் அப்புறம் வந்து நீ என்ன தான் தானம் பண்ணாலும் அப்புறம் வந்து குரு விரத நிறைய விரதங்களை அனுஷ்டானம் பண்ணினாலும் பிரம்ம ஜானத்தை அடையலேன்னு சொன்னால் இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறது வேஸ்ட்டுன்னா நீங்கள் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது பிரம்மஜானத்தை அடையணுங்கிறதுல தாத்பரியம் அதை பண்ணலேன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம் வள்ளூர் சொன்ன மாதிரி ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்குன்னார் நீங்கள் இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணினாலும் பிரம்மஜானத்தை அடையலைன்னா அந்த இந்திரிய நிகரத்துக்கு என்ன பிரயோஜனம் கேட்குறாரு நல்ல குரல் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ஆகையினால் கர்மாவோட ஸ்வரூபம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நாம் அதுக்கு தான் இதை சொல்கிறேன் கிருஷ்ணரும் சொன்னார் ஸ்ரேயான் திரவியமயாத் யஜாத் ஞானய பரந்தப்ப சர்வம் கர்மாகிலம் பார்த்த ஜானே பரிசமாப்ததே யாவான் அர்த்த உதப்பானே சர்வத்தை சம்ப்ளோதக்கே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ் பிஜானதாக அடுத்த ஸ்லோகத்துக்கு போகல இந்த ஸ்லோகத்தை நிறுத்திக்கிறோம் அவர் அது புரிய வைக்கிறதுக்காக கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு ரொம்ப அழகு இதெல்லாம் தெளி கிளாரிட்டி மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி அப்போ முதல்ல என்ன சொன்ன பாருங்கள் முதல்ல அவர் போடுறது பாருங்கள் இந்த கர்மாக்களை நிஷ்காமமாக பண்ணினால் நிஷ்காமமாக பண்ணுற முமுக்ஷுவுக்கு சித்தசுத்தியை கொடுக்கும் இந்த கர்மாவை சகாமமாக பண்ணினால் சகாமமாக பண்ணினா உபாசனை இல்லாமல் பண்ணினா ஞான ரகிதஸ்யங்கிற வார்த்தைக்கு உபாசனை இல்லாமன்னு அர்த்தம் பண்ணலாம் இல்லாட்டி பிரம்ம ஜானம் இல்லைன்னு சகு என்ன சொல்கிறது நிர்குண பிரம்மஜானம் இல்லாமல் சொல்லிக்கலாம் தப்பு இல்லை என்னதான் முர ஆரம்பிக்கிற போதே பாருங்கள் பரபிரம்ம விஷயா உபனிஷத்துன்னார் அது கவனமாக போட்டிருக்காரு பரபிரம்ம விஷயா உபனிஷத்து அபரம் பிரம்மன் சகுண பிரம்மனுக்கு பேர் அபரபிரம்மன் பேர் நிர்குண பிரம்மனுக்கு பேர் பரபிரம்மன் பேர் ஆகையினால இது வந்து பரபிரம்ம விஷய உபனிஷத்து கேனோபனிஷத்துன்னு ஆரம்பிச்சார் இப்போ முதல் கதி என்னன்னு கேட்டால் மோக் சித்த சுவம் பதி கர்மத்தினால் ஒரு பிரயோஜனம் என்ன நிஷ்காமமாக பண்ணினா சித்தசுத்தி சகாமமாக பண்ணினா என்னென்ன உபாசனை இல்லாமல் சகாமமாக பண்ணினா என்னது நித்திருலோகப்பிரா்த்தி தஷிணமார்க்கா பித்திருலோக்கப்பிரா்த்தி பிதிர்லோக கவனம் சொல்லப்போனால் அதுதான் அந்த லோகங்களுக்கு போகிறது இல்லாடி சொர்க்க லோகம்னு வச்சோம் சொர்க்கலோகம் பிதிர்லோகம் எல்லாம் ஒன்று அந்த குரூப் தான் அப்புறம் வந்து அதுலேயே இன்னொன்று சப்டிவிஷன் ஏ பி சகாமமாக பண்ணாலே சகாமத்திலேயே வந்து உபா ச சேர்த்து பண்ணினா பிரம்மலோக பிராப்தி இது வந்து அதுக்குள்ளே பிரிச்சுக்கணும் கர்மனாம் திரெயி கதிகின் கர்மத்துக்கு மூணு முடிவு இருக்குது ஒன்று நிஷ்காமமாக பண்ணால் சித்தசுத்தி சகாமமாக பண்ணி அதுலேயும் கர்மாவை மாத்திரம் பண்ணி உபாசனை பண்ணலேன்னு சொன்னால் சொர்க்கலோகப் பிராப்தி அப்புறம் தட்சிணாயன மார்க்கத்தின் வழியாக போகிறது அதே கர்மாவை சகாமமாக உபாசனையோடு பண்ணினால் பிரம்மலோக பிராப்தி மூணாவது ஒன்று சொல்கிறார் அதர்ம கர்மாக்களை பண்ணுறதுனால அதோகத்தி விலங்குகளாக பிறப்பான் கர்மா இவனும் பண்ணாமல் இருக்கிறதில்ல சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்யாமல் அது மாத்திரமில்ல சொல்றார் சுவாபாவிக்யா தூ அசாஸ்திரியா பிரவருத்தியா பஸ்வாதி ஸ்தவராந்தா அதோகதி சாத் இது ரொம்ப கவனமா புரிஞ்சுக்கணும் இந்த சாஸ்திரத்தையே படிக்கிறதில்லை முட்டாள்தனமா உலக மக்கள் போற மாதிரி எப்போ பார்த்தாலும் பணம் காசு அப்படின்னு சொல்லிட்டு தர்மமே பண்றது இல்லை அவனுக்கு என்ன கத்தின்னா அவன் மிருகமாகத்தான் புறப்பாங்கிறார் அவன் அசாஸ்திரீயா சுவாபாவிக்யா பிரகிருதி என்ன கிருஷ்ணரே சொன்ன மாதிரி சதிருஷ்டம் சேஷ்டத்தை பிரகிரும் யாந்தி பூத்தானி எல்லாரும் அதுபடி தான் போகிறார்கள் அர்ஜுனன் சொன்னான் என்ன இன்னொரு கிருஷ்ணர் சொல்கிறார் ஏ ஷாஸ்திரவிதி முத்சியே சாஸ்திரவிதி முத்சிருஜ இல்லை வர்த்தன் காமகாரத்த நல்ல ஸ்லோக அது வர்த்தே காமக்காரத்த சித்திமாப்னோதி ந சுகம் ந பராங்கத்தி சாஸ்திர விதியை மீறி மனம் போன போக்கில் எவன் விவகாரம் பண்ணுறானோ அவனுக்கு மோட்சமும் கிடையாது அவனுக்கு எந்த விஷயம் எதுவுமே எந்த சுகமும் கிடையாது நான் சுகம் ந பராங்கத்தி அவனுக்கு இகலோக சுகமும் கிடையாது மோட்சமும் கிடையாதுங்கிறார் கிருஷ்ணர் ஆக சுவாபாவிகீ பிரவிறி அந்த ஸ்வபாவமான பிரவிறத்தி இந்திரிய விஷயங்கள் போகிறபடியே போகிறது அது கூடாது அதுதான் கிருஷ்ணர் அசுர சம்பத்துன்னு சொல்லிடுவார் கீதையில் அதனால் என்ன கிடையாது அது என்ன ஆகிறதுன்னா அது வந்து அதோ கதி மூணு கதி கர்மத்துக்கு மூணு கதிகள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் குட்டி குட்டியாக போடலாம் வேதனையில் கூட போடலாம் கர்மத்திற்கு மூன்று வகை நிலைகள் பயன் உண்டு இப்படி போட்டு இது மாதிரி போடுற இதை வந்து இந்த உபநிஷத்தில் இப்படி போட்டிருக்குன்னு கரெக்டாக குறிப்பு போட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படி கிளாஸில் எடுத்துகிட்டா தான் உண்டு தனியாக உக்காந்து எங்கே சொல்கிறதுக்கு நேரம் அப்படி பண்ணால் தான் உண்டு அது மாத்திரம் இல்லை அப்புறம் சொல்கிறார் இது ஒரு டாபிக் இனிமேல் வரக்கூடிய விஷயத்தை சொல்கிறார் அதனால் கர்மாவனால பிரயோஜனம் இல்லைங்கிறார் கர்மாவனால என்ன பிரயோஜனம் கேட்டால் சித்தசுத்தியை கொடுக்கறதோடு அதுக்கு முடிஞ்சு சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாபியத்தை ஞானத்தில் முடிஞ்சு விடுறதுன்னார் கிருஷ்ணர் இதெல்லாம் வந்து ஒரு பீரியடில் என்ன பண்ணுறோம்னா கர்மத்தினாலேயோ பிரஜைகளாலேயோ பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கர்மாவை நல்லா பண்ணிவிட்டு கர்மாவை நல்லா விட்டுவிடுறது முறையாக விட்டுவிடுறது விட்டுட்டு இது மாதிரி உட்காந்து காலமட்டத்தில் சாயங்காலம் வரைக்கும் படிச்சுட்டே இருக்குது அதுதான் விஷுத்த சத்தசத்து நிஷ்காமஸ் இவ பாக்யாது அனித்யாது ரொம்ப அழகாக இந்த வியாக்கியானங்கள்லாம் இருக்குது அவன் என்ன பண்ணுறான் மனசு சுத்தமாயிடுது விஷுத்த சத்வசிய நிஷ்காமஸ்ய நிஷ்காமஸ்ய விஷுத்த சத்வசிய எல்லாம் நமக்கு இதை சொல்ல சொல்ல கீதை தான் சர்வோபனிஷதோ காவஹா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு சத்தியம் இருக்குதுன்னு படிக்க படிக்க தெரியும் அந்த ஸ்லோகம் இருக்குது சர்வோபனிஷதோ காவஹா தோக்தா கோபாலநந்தனஹா அந்த ஸ்லோகத்துக்கு எல்லா உபனிஷத்துக்களும் பசுக்கள்னு சொல்லியிருக்கு நம்ம எதை சொன்னாலும் கீதை தான் ஞாபகத்துக்கு வருது அப்போ கீதைக்கு எவ்வளோ பிரபாவம் இருக்கணும் எவ்வளோ மகிமை இருக்கணும் அப்போ அந்த சர்வோபரிஷதோ காகான்னு சொன்னவருக்கு எவ்வளோ ஜியானம் இருக்கணும் அந்த ஸ்லோகத்தை சொன்னவருக்கு சர்வோம் பார்க்கறது பார்த்தா அது அனுஷ்டப்பு குட்டி ஸ்லோகமாக இருக்குது என்ன பெரிய ஸ்லோகமாக அப்படின்னு நினச்சிருவோம் நம்ம அதோடய அர்த்தம் எவ்வளோ பலமாக இருக்குது இப்போ சொல்கிற போதே அந்த ஸ்லோகமெல்லாம் ஞாபகத்துக்கு வருது எது சொல்கிற எதுனா எது என்னது யதாஹினேந்திரியார்த்தேஷூ நர்மஸ்வனுஷத்தைடத்தோச்சருஷோர்முகம் கர்மக்காரணமுச்சாரூ தவக்காரணமுச்சோகத்துக்கு மனச பக்குவப்படுத்திக்கிறவனுக்கு கர்ம சாதன்கிருஷ்ணர் மனச பக்குவப்படுத்திக்கின்றவனுக்கு கர்மத்தை விடறது சாதனம் ஆறுருஷோர் முனைர்யோகம் கர்ம காரணம் உச்சியத்தை யோகாரூட் தசைவ சமக்காரணம் உச்சியத்தை ஷமாக நங்கராச்சாரியர் சன்னியாசான்னு அர்த்தம் பண்ணியிருக்கார் ஷமாக கா சாதனம் உச்சத்தை அதனால் விஷுத்த சுவய நிஷ்காமஸ் அவனுக்கு என்ன இருதுன்னா பாஹ்யாது அனித்யாது சாத்திய சாதன சம்பந்தாத் அனித்யமான இந்த பாஹ் என்னெல்லாம் போடுற நம்ம பாஹ்யாத்து புறத்தில் அனித்தியாத்து அனித்தியமான சாத்திய சாதன சம்பந்தாத்து சாதனம் சாத்தியம் இந்த சம்பந்தத்திலேருந்து இகக்கிருத்தாது பூர்வகிருத்தாத் வா இந்த ஜென்மாவில் பண்ண புண்ணியமோ போன ஜென்மாவில் பண்ண புண்ணியமோ தெரியல சம்ஸ்கார விசேஷ உத்பவாத் அந்த சம்ஸ்கார விசேஷம் இந்த ஜென்மாவில் பண்ண புண்ணிய சம்ஸ்காரமோ இல்லை இந்த ஜென்மாக்களில் பண்ண புண்ணிய சம்ஸ்காரமோ அந்த சம்ஸ்காரத்தினால் என்ன ஆச்சுன்னா விரக்தஸ்ய விரக்தி வந்து கொடுத்தவனுக்கு எல்லாம் வேண்டாம்ப்பான்னு சொல்லி விரக்தி வந்தாச்சு அவனுக்கு என்ன விரக்தஸ்ய பிரத்யேகாத்ம விஷயா ஜிக்னாசா பிரவர்த்ததே எல்லாம் கம்பீரமான பாஷ்யம் பிரத்யேகாத்ம விஷயா ஜிக்னாசா தன்னை பத் தன்னுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை உண்டாகிறதுங்கிற பிரத்யேகாத்ம விஷயா ஜிக்னாசா ஜிக்யாசான்னா ஞாத்தும் உண்மையை தெரிஞ்சிக்கணும் தன்னை பற்றிய உண்மையை நன்றாக புரிஞ்சிக்கணுங்கிற விருப்பம் வர்றது பிரத்யேகாத்மவிஷயா ஜிஜாசா பிரவர்த்தே ததேதத் வஸ்து பிரஷ்னப் பிரதிவச்சன்கட்சணையாரு பிரதே அப்படிப்பட்ட இந்த விஷயமானது இந்த வஸ்து ஏதத் வஸ்து இந்த வஸ்துன்னா என்ன ஆத்மவ்ரஷ்ன பிரதிவச்சனக்ஷணையாஸ்ருத்தியா பிரஸ்ன பிரதிவச்சனம் சிஷ்யன் குருக்கிட்ட கேள்வி கேட்கறது குரு பதில் சொல்கிறது அப்போ ஏற்பட்ட ஸ்ருதி தான் இது கேணேஷிதம் பத்திங்கிற இந்த மந்திரம் இருக்கே பிரஸ்ன பிரதிவச்சன லக்ஷணையா ஸ்ருத்தியா பிரஸ்னத்துக்கு பிரதிவச்சனம் பண்ணுற லக்ஷணத்தோடு கூடின ஸ்ருதியினால் கேனேஷிதம் இத்தியாதியா பிரதர்ஷியதே பிரதர்சிக்கப்படுகிறது இது காட்டப்படுகிறது உடனே அவருக்கு நிறைய கொட்டேஷன் சொல்லணும்னு கட்டோபனிஷத்தில் சொல்லியிருக்கு காட்டக்கே சராஞ்சிகானி யத்ரணத்வயம் பூ அந்த பிரம்மதேவன் படைக்கிற போதே எல்லாம் வெளியில் போகிற மாதிரி படைச்சு தொலைச்சு கெடுத்துட்டாருவா பிரம்மாஜியை பார்த்தா கேட்கணும் ஆண்டவன் முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிறான் இல்லையா அவனிடம் ஒன்றே ஒன்று ஏண்டா சுவாமி என்னை படைச்சேனு கோமா சுற்றான் இல்லையா அந்த பாட்டில் அதே மாதிரி பராஞ்சி காணி எத்ரிடத்வயம்பூ இது படைச்சிருக்கு ஸ்வயம்பூஹு தஸ்மாத் பராங் பஷி அவன் படைச்சுட்டான் அவனை போய் சத்தம் போடும் அதனால் இது நம்ம சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் நல்ல நுணுக்கமாக சொல்லியிருக்கு அதனால் அப்படி அப்படியா சொல்லி நம்மளை தப்பிச்சுக்கணும் நம்ம பண்ணுறது அக்கிரமம் அதனால் பிரம்மாஜிஜின்னு சொல்கிறது பாப்பா நம்ம கிடச்சவர் யாருன்னா அவர் ஒருத்தர் நம்மள சண்டைக்கு வர மாட்டார் வேற இவன் தான் காரணம்னு யார்கிட்டயாச்சுன்னா தெரிஞ்சு சண்டைக்கு வந்துடுவான் அதனால் அப்படி இல்லை பராஞ்சிகாணிணஸ்வயம்பூ தஸ்மாக பரான் பசியராத்மன் கஷ்டித் தீர்ப்ரத்யகாத்மானது யாரோ ஒருத்தந்தா ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்த கிளாஸில் இன்னும் விளக்கமாக பார்ப்போம் ஓம் ஈஸ்வரோ குரு ராத்மேதி மூர்த்தி பேதவிபாகினே दक्षिणा வியோமவாப்ததேகாஜிணாமூர்த்தே நம மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓ